வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி இருநூற்றி ஓராவது செய்தி சேவை செப்டம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆவணி மாதம் இருபதாம் நாள் புதன்கிழமை என்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் ஆசிரியர்கள் அனைவருக்கும் நச்சினை சார்பாக ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் தமிழக செய்திகள் இன்று ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு பல்வேறு தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் பொது தேர்வில் தோல்வியடைந்தவர்கள் அடுத்த ஆண்டு முதல் ஜூலை மாதம் தேர்வு நடத்தப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் இன்று நடைபெற உள்ள ஆசிரியர் தின கொண்டாட்டத்தில் முன்னூற்று பேருக்கு நல்லாசிரியர் விருது வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கர்நாடகத்தில் காவிரி குறுக்கே மேகதாது பகுதியில் அணை கட்ட ஒப்புதல் வழங்க கோரும் கர்நாடக அரசின் மனுவை மத்திய அரசு நிராகரிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மீதான திமுக புகாரில் நடைபெற்று வரும் குறித்த வரைவு அறிக்கையை விசாரணை அதிகாரி அனுப்பியுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சத்யமூர்த்தி பவனில் திருநாவுக்கரசர் இபிகே இளங்கோவன் ஆதரவாளர்கள் மோதலில் ஈடுபட்டனர் பாஜகவுக்கு எதிராக முழக்கமிட்ட மாணவி சோபியாவுக்கு தூத்துக்குடி குற்றவியல் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகப் பணிகளை மேற்கொள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயம் அனுமதி வழங்கியதை எதிர்த்து தமிழக அரசின் சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் என சுப்ரீம் கோர்ட் தெரிவித்துள்ளது இந்திய செய்திகள் நடப்பு நிதியாண்டில் உள்நாட்டு விமான போக்குவரத்து துறை பதிமூன்றாயிரத்து கோடி ரூபாய் இழப்பை சந்திக்கும் என ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஜஸ்தானில் ஆளும் பாஜக அரசின் முதல்வர் வசுந்தரா வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள ஏழை பெண்களுக்கு இலவச செல்போன் வழங்கும் திட்டத்தை தொடங்கியுள்ளார் பிரபல மலையாள நடிகர் மோகன்லால் பிரதமர் மோடியை சந்தித்து பேசியுள்ளார் புதிய கேரளாவை உருவாக்கும் இலக்குடன் நடைபெறவுள்ள சர்வதேச மலையாள மக்கள் மாநாட்டில் பங்கேற்பதாகவும் தேவையான உதவிகளை செய்வதாகவும் பிரதமர் மோடி கூறியுள்ளார் என மோகன்லால் தெரிவித்துள்ளார் ஹைதராபாத் இரட்டை குண்டுவெடிப்பு வழக்கில் இரண்டு பேர் குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா புதிய தலைமை நீதிபதி பதவிக்கு ரஞ்சன் கோகோயின் பெயரை மத்திய அரசிடம் பரிந்துரை செய்துள்ளார் காலவரையற்று உண்ணாவிரதம் இருக்கும் பட்டிடார் அனாமத் அந்தோலன் சமிதி அமைப்பின் தலைவர் ஹர்திக் பட்டேல் உடல்நிலை மோசமாகி உள்ளதாகவும் அவர் டாக்டர்கள் அறிவுரையை ஏற்க வேண்டும் என்றும் குஜராத் அரசு கேட்டுக்கொண்டுள்ளது கேரளத்தில் ஏற்பட்ட கனமழையால் பதினான்கு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதால் ஒரு வருடத்திற்கு கேரளாவில் நடைபெறவுள்ள அனைத்து விழாக்களையும் ரத்து செய்வதாக கேரள அரசு அறிவித்துள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் மியான்மரில் ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்த வன்முறைகளை வெளிக்கொண்டு வந்ததற்காக ஏழு ஆண்டு சிறை தண்டனை பெற்ற பத்திரிகையாளர்களுக்கு ஆதரவு குரல்கள் அதிகரித்து வருகின்றன ஐக்கிய அரபு அமீரகம் முதன்முறையாக இரண்டு விண்வெளி வீரர்களை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்ப உள்ளதாக தெரிவித்துள்ளது ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு நெருக்கடி கொடுக்க அமெரிக்கா தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இஸ்லாமாபாத் கிளப்பில் இந்திய தூதர்களை அனுமதிக்க பாகிஸ்தான் புதிய முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வணிகச் பெட்ரோல் டீசல் விலைகள் சில நாட்களாக அதிகரித்துக் கொண்டே வந்துள்ள நிலையில் நேற்று மும்பையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது இந்தியாவில் பெட்ரோல் விலை அடுத்த சில நாட்களில் லிட்டருக்கு நூறு ரூபாயாக உயரக்கூடும் என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அச்சம் தெரிவித்துள்ளார் ஹிந்தி மொழியிலும் அமேசான் இந்தியா நிறுவனம் செயலி அறிமுகப்படுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளது சிறிய நிறுவனங்களை கையகப்படுத்துவதில் கூகுளை விட பேஸ்புக் நிறுவனம் திறமையாக செயல்படுகிறது என்ற பெயரை வாங்கியுள்ளது அடிக்கடி உயர்த்தப்படும் நூல் விலை உயர்வால் முப்பதாயிரம் விசைத்தறியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஈரோடு விசைத்தறி உரிமையாளர்கள் சங்கத்தினர் புகார் தெரிவித்துள்ளனர் விளையாட்டுச் செய்திகள் அடுத்த மாதம் அக்டோபரில் இருந்து ஏழு வாரங்கள் இந்தியாவில் பயணம் மேற்கொள்ளும் மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் அணி டெஸ்ட் ஒருநாள் மற்றும் டி போட்டிகளில் விளையாட உள்ளது இந்தியா ஏ அணி மற்றும் ஆஸ்திரேலியா ஏ அணிகளிடையேயான அதிகாரப்பூர்வமற்ற டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முகமது சிராஜ் அற்புதமாக பந்து வீசி தேர்வுக்குழுவின் கவனத்தை ஈர்த்துள்ளார் எனவே மேற்கிந்திய தொடருக்கு சிராஜ் தேர்வாக வாய்ப்புண்டு என கூறப்படுகிறது நடந்து முடிந்த பதினெட்டாவது ஆசிய போட்டியில் குண்டி எறிதல் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய வீரர் தேஜிந்தர் சிங் தூரின் தந்தை இறந்த சம்பவம் அவரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது பிஃபா விருதுகள் பட்டியலில் கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் பெயர் இடம்பெற்றுள்ளது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் தலைவராக எக்ஸான் மானி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டு யூஎஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் சுவிட்சர்லாந்தின் ரோஜர் பெடரர் மரியா சரப்போவாவும் அதிர்ச்சி தோல்வி அடைந்துள்ளனர் சினிமாவில் நான் எடுத்துக்கொண்ட இடைவெளி என்னை நானே புரிந்து உதவியது என நடிகர் ஸ்ருதிகாசன் கூறியுள்ளார் மேலும் அம்மாவுடன் நடிக்க ஆசைப்படுவதாகவும் அவருடன் இணைந்து விரைவில் தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை துவங்க அவர் கூறியுள்ளார் வெங்கட் பிரபு இயக்கியுள்ள பார்ட்டி படத்தின் தொலைக்காட்சி உரிமையை சன்ஜிவி வாங்கியுள்ளது இந்திய திரையுலகின் சூப்பர் ஸ்டார் ஷாருக் மகன் ஆரியன் நாயகனாக அறிமுகமாகும் படத்தில் மறைந்த லேடி சூப்பர் ஸ்டார் ஸ்ரீதேவியின் இளைய மகள் குஷி கபூர் கதாநாயகியாக அறிமுகமாகிறார் நச்சினேயின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் சமியல் சமியல் பாட்டோடுதான் நான் பேசுவேன் அறிவோம் அஞ்சல் தலை சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் போன்ற பல சுவையான தகவல்களை செவிமடுக்க டபுள்யூ டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்